ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அலெக்சாண்டர் புஷ்கினின் கலாச்சார பழமைகளை பேணும் பொருட்டு செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் புஷ்கின் மாளிகை அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு செர்பிய இராணுவம் பெல்கிரேடை மீண்டும் கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜப்பானில் மிட்சுபிசி நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஆறுநூற்றி பேர் கொல்லப்பட்டனர்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 தென்கிழக்கு ஆசியாவை அணு ஆயுதமற்ற பகுதியாக அறிவிக்கும் உடன்படிக்கை பாங்காக்கில் கையெழுத்திடப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பிசாவின் சாயும் கோபுரம் பதினோரு ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் திறக்கப்பட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு சோவியத்தின் வெனிரா 7 விண்கலம் வெள்ளிக்கோளில் மெதுவாக தரையிறங்கியது வெள்ளிக்கோளில் தரையிறங்கிய முதலாவது விண்கலம் இதுவாகும் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு அலெக்சாண்டர் குஸ்டவ் ஈபுல் ஈபிள் கோபுரத்தை வடிவமைத்த பிரான்ஸ் கட்டிடக் கலைஞர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஹென்ரி பெக்கரல் நோபல் பரிசு பெற்ற பிரான்சு இயற்பியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு திருப்பாம்புரம் நடராஜம் பிள்ளை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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வல்லபாய் பட்டேல் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பொட்டி ஸ்ரீராமுலு இந்திய விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் 19.65 தொள்ளாயிரத்தி ஆண்டு மு பாலசுந்தரம் இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வால்ட் டிஸ்னி அமெரிக்க இயக்குனர் தயாரிப்பாளர்